الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وصحبه الذين احسدوا رشدا سروا قولم اللهم اللهم صلى الله عليه وسلم ورطاقتم السلام عليكم سمادان من انقلتوار محمد صلى الله عليه وسلم وطلقم ان نارو لئك ليا رحل குடும்பத்தினர் அவர்களை உயர்வோர் அனைவர் மீது மெண்டெண்டும் உண்டாக்கட்டும் என்று கூறிய பின் வாராந்த பிரதேச மகாநாட்டில் அமர்ந்திருக்கும் அல்லாஹூ நல்லடியாகலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹூ தாலாவை பயந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் நல்லபெற்று முறையேன் பேர்புமிக்க இஸ்லாமியர் சவர்களே மனித வாழ்க்கையில் காலம் மிக பெருமதியானது இந்த பெருமதியை ஒரு மனிதன் உணர்ந்துவிட்டால் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகனையும் வீணாக்காமல் அவன் நருமைக்கு பயனுள்ள அமைப்பிலே காலத்தை நேரத்தை கழிக்கக்கூடியவனாக மாறுவான் காலமும் நேரமும் மிக பெருமதியானது என்ற காரணத்தினால்தான் அல்குர்வான் அதற்கு அது விசேடமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது அல்குர்வானிலே ஒரு இடத்தில் ஒன் நெய்விதா யோகா இரவு அதனுடைய இருளாத அனைத்து வஸ்துக்களையும் மூடிக்கொள்ளும் பொழுது அந்த இரவின் மீது சத்தியமாக வன்னஹார் இலாச பகல் நேரம் தெளிவாகும் பொழுது அந்த பகல் நேரத்தின் மீது சத்தியமாக என்றும் மற்றொரு இடத்திலே வல்பஜுர் விடியக்காலையின் மீது சத்தியமாக வளையாளின் ஆஷன் துல்ஹாவுடைய பத்திரௌகள் மீது சத்தியமாக என்றும் காலத்துடைய மற்றொரு உதிரிப்பாகமான முற்பகல் நேரத்தை பற்றி அல்லாஹ் இப்படி சத்தியம் செய்கிறான் வல்லுஹா முப்பகல் மீது சத்தியமாக என்றும் அல்லாஹு தாலா சத்தியம் செய்வதற்காக காலத்துடைய உதிரிப்பாகங்களான பகல் நேரம் இரவு நேரம் விடியற்காலை முற்பகல் இவ்வாறு பல பகுதிகள் மீது சத்தியம் சொல்லியிருக்கின்றன முந்தைய ஆகமங்களுடைய வேதங்களுடைய சாரசம் அல்குர்வானுடைய ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட திருமறை வசனங்களில் காணப்படுகின்றன இந்த அனைத்து வசனங்களுடைய நூத்தி பதிமூன்று சூறாக்களுடைய சாரம்சங்களும் சூரத்தில் ஆசர் வல்லாசிரி சூறாவிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இந்த வல்லாசிரி சூறாவை எல்லாத்தாலா எப்படி ஆரம்பித்திருக்கிறான் என்றால் மேலே சொன்ன அமைப்பில் வல்லாசிரி காலத்தின் நீர் சத்தியமாக என்று ஆரம்பித்திருக்கின்றார் இந்த அசுலே அவ்வாஹு சாலா சத்தியம் செய்து சொன்னே முக்கியமான விடயங்களை நீங்கள் அவதானித்து பார்த்தால் நிச்சயமாக மனித இனம் நஷ்டத்தில் இருக்கிறது இன்னல் அது ஆமனு விசுவாசம் கொண்டு நல்லவைகளை செய்து உண்மையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து பொறுமையாக இருக்கும்படி ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தார்களே அவர்களை தவிர இந்த நான்கு பண்புகளும் உள்ளவர்களை தவிர உலகத்தில் உள்ள அனைத்து மனிதனமும் நஷ்டத்தில் இருக்கிறது என்ற விடயங்கள் இருக்கின்றனவே இது முந்தைய வேதங்கள் ஆகமங்களுடைய சாரம்சமாகும் மனித வாழ்க்கையுடைய சகல பகுதிகளும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இறை நம்பிக்கை நல்லாமல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இபாதாத்துகள் வணக்க வழிபாடுகள் இரண்டாவதாக குடும்ப வாழ்க்கை மூன்றாவதாக அலாலான சம்பாட்டியம் நான்காவதாக மக்களுடன் பண்பாடாக பழகுவது இந்த அத்தனை அம்சங்களும் இப்பாதத்துகளில் சேரும் சிலர் நினைக்கிறார்கள் இபாதத்துகள் மாத்திரம் இஸ்லாம் என்பதாக நெடுசல்ல சொல்லும் அவர்கள் பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு வரலாறு இபாதத்துகளை மாற்ற மாத்திரம் அல்ல சுண்ணற்றான அமல்கள் ஈடுபட்டார்கள் நோன்பு தாராளமாக பிடித்திருக்கிறார்கள் வறுமையை அஞ்சாத அளவுக்கு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் ஹஜ் செய்திருக்கிறார்கள் ார்கள்று மிக முக்கியமான பாதிகளை சொல்ல மனைவி மாற்றலை வைத்து மிக மீதமான முறையிலே குடும்பம் நடத்தி கயிறுக்கும் கைருக்கும் யாகலி உங்களில் சிறந்தவன் தனது குடும்பத்தினர்களிடத்திலே சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் தான் நான் எனது வீட்டவர்களிடத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லு அலுவலிஸ்லாம் சொல்லும் அளவுக்கு இல்லற வாழ்க்கையிலே நேர்மையாக இருந்தார்கள் சம்பாத்தியத்தை பொறுத்தவரையிலே நபியவர்கள் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சமே கிடையாது அப்படி இருந்தும் நபி சொல்ல அல்லாஹு அலிஸ்லாமு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஹலாலான முறையிலே சம்பாத்தியத்தில் ஈடுபட்டார்கள் பன்னிரெண்டாவது வயதிலே அவர்கள் சிரியாவுக்கு தனது அந்த ராஜாவாகிய அபு சாலிபுடன் சென்றார்கள் இருபத்தி ஐந்தாவது வயதிலே சதிஜா ரேவ்லாஹா அவர்களுடைய வியாபாரத்துக்காக சென்றார்கள் மக்காவுடைய அந்த பாலைவன பூமியிலே ஆடுமைக்கும் தொழிலில் ஈடுபட்டார்கள் இந்த உலாக யொஷபுல் அபுதல் தொழில் செய்யும் அடியானை நேர்த்திக்கிறான் என்று ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் சம்பாக்கியத்தில் ஈடுபடுவது ஈமானுக்கு அடுத்த கடமை என்று சொன்னார்கள் எனவேதான் அவர்கள் ஹலாலான முறையிலே பொருளீட்டலின் ரவிசன்லா குரு சோகில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பண்பாடுகளை பொறுத்தவரையினே என்னமா காரிமல் அகலான் உயர்ந்த பண்பாடுகளை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுவதாக சொன்னார் வைண் நதியை உயர்ந்த பண்பாட்டில் இருக்கிறீர் பண்பாடுகள் குணாதிஷயங்கள் மிகச் சிறந்தவென்று ஏழு வானங்களுக்கு அப்பால் இருந்த அப்புலாலும் இந்த கருணை நபி சொல்லுள்ளாஹ் அலிஸ்லாம்களை பற்றி புகழ்ந்து சொன்னான் இப்படி பண்பாடுகள் பூரணமான நபி சொல்லுள்ளாஹு அலுவலாமர்கள் இஸ்லாக்கிலே முக்கியமான மற்றொரு பகுதிதான் இவாதத்தை அடுத்து கலாலான சம்பாத்தியத்தை அடுத்து குடும்ப வாழ்க்கை சரியான முறையில் செய்வதை அடுத்து பண்பாடுகளை நாங்கள் இந்த உலகத்தில் பரப்ப வேண்டும் பூரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த நான்கு பகுதிகளும் நல்லாமல்கள் செய்தவர்கள் என்ற வார்த்தைக்குள் அடங்கும் பரப்புவதற்காக ஹக்கை கொண்டு ஒருவருக்கு உபதேசம் செய்து இந்த தீனுடைய பணியில் ஈடுபடுவதை அந்த பொறுமையை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசம் செய்தார்கள் என்று சொல்வதன் மூலமாக இந்த தீனை உலகத்தில் பரப்பும் பொழுது பல எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரும் அந்த வழியில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த அனைத்து பண்புகளையும் பெற்றவர்கள் தான் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் என்று அனைத்து வேதங்களுடைய ஆகமங்களுடைய அல் குரானுடைய சாராம்சத்தை அல்லாஹுத்தாலா சொல்வதற்காக வல்லாஸ்ரீ காலத்தின் நீர் சத்தியமாக என்று சொன்னார் இந்த முக்கியமான விடயம் அதனை சொல்வதற்காக காலத்தை கொண்டு சத்தியம் செய்தான் என்றால் காலம் எவ்ளவு பெருமதியானது என்பதை ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நபி சொல்லு அலி அவர்கள் அரியானுடைய இரண்டு பாதங்களும் நாளை மறுமை நாளிலே நான்கு விடயங்களை பற்றி அவன் விசாரிக்கப்படும் வரைக்கும் நோக்கி அவனால் எடுத்து வைக்க முடியாது அடியெடுத்து வைக்க முடியாது அவனுடைய வாழ்நாளை என்ன வழியில் அவன் செலவழித்தான் சீமா அபு அவனுடைய வாலிபத்தை அவன் எப்படி செலவழித்தான் அவனுடைய செல்வத்தை அவன் எங்கிருந்து சம்பாதித்தான் அவன் எங்கு செலவழித்தான் என்ற கேள்வி அறிவை கொண்டு என்ன அமல் செய்தான் என்ற கேள்வி கணக்கிற்கு அவன் பதில் சொல்லாத வரைக்கும் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் சொர்க்கத்தை நோக்கி அவனுடைய பாதத்தை எடுத்து வைக்க முடியாது என்ற நதியோர்கள் சொன்ன இந்த ஹதீசிலே முதலாவதாக எதை சொன்னார்கள் மற்றும் ஒரு அறிவிப்பிலே அவனுடைய அந்த வாழ்நாளை எங்கு செலவழித்தான் என்ற விடயத்தை நீங்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருவனும் ஒவ்வொரு நடுத்தர வயது உள்ளவர்களும் ஒவ்வொரு வயோதிப்பர்களும் நீங்கள் சிந்தனை கெடுத்து பாருங்கள் நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்நாளை செலவழித்திருக்கிறோம் காலம் இருக்கிறதை மிக வேகமாக சென்றுவிடும் ஒரு குழந்தை பிறப்பதும் அந்த குழந்தை பாடசாலை காலத்தை முடிப்பதும் திருமணம் முடிப்பதும் குழந்தை பிறப்பதும் மரணிப்பதும் இதெல்லாம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது நவீனமாக நூல் சாலைக்கு செல்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட காலம் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு அறிவிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களிடப்பட்டது அதற்கு இரண்டு வாசல்கள் ஒரு வாயிலால் நுழைந்து மறுவாயிலால் வெளியே வந்ததை போன்றுதான் எனது நீண்ட தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இருந்ததாக நூஹுலாம் அவர்கள் சொன்ன கருத்தில் அந்த கருத்து அந்த அந்த அறிவிப்பு சகைகானதா அல்லது சகை இல்லாததா என்பது ஒரு புறம் இருக்க நிதர்சனமாக நமது நடைமுறை வாழ்க்கையிலே வாழ்நாள் மிக வேகமாக கழிந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது வேறாண்மைக்கு இஸ்லாமிய சோகலை இதன் காரணமாகத்தான் நபி சொல்லம் பாகு அழகிய அவர்கள் மற்றொரு ஹபீஸ்லே சொல்லும் பொழுது விடயங்கள் வருவதற்கும்ட்பாடு நீங்கள் ஐந்து விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது கபல மௌசி மரணம் வருவதற்கும் முற்பாடு உனது வாழ்நாளை பயன்படுத்திக் கொள்கசக கபல சகமிக் உனக்கு நோய் வருவதற்கும் முற்பாடு உனது ஆரோக்கியமான வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள் பராகாச கபல சூகுலி உனக்கு வேலை வருவதற்கு முற்பாடு ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள் கபலஹராக வருவதற்கு முற்பாடு பயன்படுத்திக் கொள்ள வினாக்கபலி உனக்கு முழுமை கஷ்டம் வருவதற்கு முற்பாடு உமது செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளு அருமை நபி செல்லவர்கள் கூறிய ஹதீஸை நீங்கள் சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்கிறது என்பதை தான் இடத்தில் இந்த ஹதீசுடைய ஆரம்ப வார்த்தையை நீங்கள் அவதானித்து வந்த ஐந்து விடயங்களிலே முதலாவது வந்த விடயத்தையும் நான்காவது வந்த விடயத்தை நீங்கள் அவதானித்து பாருங்கள் முதலாவதாக வந்தது கபல மௌசி வந்ததுபாபிக் மூத்து வருவதற்கு முற்பாடு வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளார்கள் வயோதிபம் வருவதற்கு முற்பாடு வாணிபத்தை பயன்படுத்திக் கொள்ள சொன்னார்கள் சிறுபிராயம் இருக்கிறது சக விளையாடக்கூடிய பருவம் அல்லாஹு கூட முழுவதும் அடையா நபி சொல்லார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏழு வயதில் சொல்லும்படியாக உங்கள் பத்து வயதிலே சொல்லும்படியாக அடியுங்கள் என்று சொன்னார்கள் நோன்மையில் எடுத்துக் கொண்டால் அந்த சிறு குழந்தை பருவ வயது அடியும் வரும் வரைக்குமே அல்லாஹுத்தாளா மன்னிப்பு வழங்குகிற நோன்பை எடுத்துக்கொண்டால் பருவோய்து அடைந்ததன் பிற்பாடுதான் நோன்பு கடமை கடமைகளில் அல்லாஹு விளையாடி ஆகியிருக்கிறான் அந்த காலத்திலே அந்த குழந்தைகள் தொழுதால் நோன்பு நோட்டால் பெற்றோர்களுக்கு அதிலே பங்கு கிடைக்கும் செய்யாவிட்டால் அல்லாஹு தாலா குற்றம் முடிக்க மாட்டான் வயோதிபத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நல்ல வீணையொத்தி கூணகோ சித்தியத்தீன் நோன்பு நோக்க சக்தி பெறாதவர்கள் அவர்கள் ஒரு அல்ல அள்ளி தமது ஊர் அந்த உணவு தானியத்தில் அவர்கள் தர்மம் செய்ய வேண்டும் சாதாரணமாக எண்பத்தி ஐந்து தொண்ணூறு நூறுகளை தாண்டக்கூடியவர்கள் நானுடைய மாதத்தில் அவற்றால் நோன்பு பிடிக்க முடிவதில்லை பிடித்துத்தான் ஆக வேண்டும் என்ற அல்லாஹு சட்டத்தை வைக்கவில்லை இலேசிப்படுத்தி இருக்கிறான் அவர்கள் அவர்கள் ஏழைகளுக்கு தர்மம் செய்யலாம் உணவு கொடுக்கலாம் என்று மார்க்கத்திலே சலுகை வைத்திருக்கிறார் தொழுகை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் நின்று சொல்ல முடியாவிட்டால் உட்கார்ந்து சொல்ல முடியும் இயலாதவர்கள் அதற்கு முடியாவிட்டால் அவர்கள் ஒரு கணித்து படித்தவர்களாக சொல்ல அதற்கு முடியாவிட்டால் அவர்கள் படுத்தவர்களாக அவர்கள் கைசாலை செய்ய சொல்வது அல்லது அதற்கு முடியாவிட்டால் கண் இணைகளால் சொல்வது அதற்கும் கடுமையான நோயாக இருந்தால் உள்ளத்தால் சொல்வதைப் போன்று அவர்கள் பாசாங்கு செய்யலாம் எண்ணலாம் என்று தொலுகையில் கூட அல்லா சுத்தால சலுகை வைத்திருக்கிறார் இப்படி இந்த சிறு பிராயத்தையும் வயோதிபத்தையும் எடுத்துக்கொண்டால் கடமைகளில் அல்லாஹு வைச்சிருக்கிறான் அந்த வசதி இருக்க வேண்டும் உடல் சக்தி இருக்க வேண்டும் உடல் சக்தி இல்லாவிட்டால் ஹஜ்ஜி கூட கடமை இல்லை வயோதிபர்களுக்கு இஸ்லாக்குடைய சலுகை இருக்கிறது ஆனால் நீங்கள் வயோதிக்க வேண்டும் இல்லாத கியானத்துடைய நாளையிலேருக்கு அல்லாஹு நிழல் கொடுப்பான் என்று வந்திருக்கக்கூடிய வணக்கத்திலே வளர்ந்த ஒரு வாலிபனுக்கு அல்லாஹு நாளை மறுமையிலே நிழல் கொடுப்பான் என்று சொன்னார் எனவே தான் ஞாபகப்படுத்த வேண்டும் அவர்கள் தங்களுடைய காலத்தை கழிக்க வேண்டும் அல்லாஹுடைய திருப்படுத்தத்தை மாத்திரம் நாடி மாலையிலும் காலையிலும்லையிலும்ல்லாகூத்திரம் செய்யக்கூடிய விற்க செய்யக்கூடிய மக்களுடன் உங்களுடைய நட்பை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுக்கு சொல்லுகிறான் வாலிபர்களை பொறுத்தவரையிலே உணமாக்களுடன் சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லோர்களுடன் பழக வேண்டும் தாய்களுடன் அல்லாவுடைய தீனுடன் சம்பந்தப்பட்டவர்களுடன் நீங்கள் பழக வேண்டும் ஈமாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வாலிப மிக முக்கியமானது காலத்தில் மூன்று பகுதிகள் இருக்கிறது என்றால் ஒன்று திருப்பிராயம் அடுத்ததாக கட்டணம் பருவம் வாலிப பருவம் அடுத்தது வயோதிபம் என்றால் இந்த வாலிபத்தை நாங்கள் மிக பெறுமதியானதாக கழித்துக் கொள்ள வேண்டும் காலம் இரண்டுதான் ஒன்று உனக்கு உனக்கு உரியதாக இருக்கும் மட்டுமன்றுனை பொறுத்தரையிலே அவனுக்குானு அமைப்பலத்தை அவன்ள்ள வேண்டும் ஒன்று அவனுடையச்சகனுடன் அவசியம் பேசுவதற்குரிய உபரியான வணக்கமாக நீ சி தொகையை சொல்லுவாய் பற்றி அல்லாஹுடைய நேரங்களில் அவர்கள் அல்லாவிடத்தில் எஸ் பார்த்துவார்கள் கெஞ்சுவார்கள் ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே தனது ரச்சகனுடன் ரகசியம் பேசுவதற்காக அல்லாவுடன் உரையாடுவதற்காக ஒரு நேரத்தை அவன் தியாகம் செய்வன் ان فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاخْتِلَافِ اللَّيْلِ وَالنَّهَارِ لَآيَاتٍ لِّأُولِي الْأَلْبَابِ الَّذِينَ يَذْكُرُونَ اللَّهَ قِيَامًا وَقُعُودًا وَعَلَىٰ جُنُوبِهِمْ وَإِذَا تَفَكَّرُوا فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَٰذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ सूरه الايه القرانيه දෙந்திய பகுதியில் الله இப்படி சொல்கிறான் வானங்களே பூமيين படைத்து තිබதாலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் பகுத்தறிவுடையவர்களுக்கு அச்சாட்சிகள் அடையாளங்கள் இருப்பதாகவும் அவர்கள் நின்றவர்களாகவும் உட்கார்ந்தவர்களாகவும் அவருடைய படுக்கைகளிலும் ஞாபகம் செய்வார்கள் வானங்களையும் பூமியை படைத்ததை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள் இவை வீணாக படைக்கவில்லை என்று சொல்வார்கள் எமது வாழ்க்கையிலே நாங்கள் அப்படி ஒரு நேரத்தை நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும் சின்னவில் நீங்கள் தூங்கக்கூடிய பழக்கத்தை ஆக்காதீர்கள் எனது சமுதாயத்துடன்களை செய்யும்பதும்ரக்கத்துவாய இந்த நாட்டிலே மக்கள் மத்தியில் வாழ்கிறோம் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அவர்களை விட நேர காலத்துடன் விழித்தெல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் சேவலை திட்டாதீர்கள் அது சொல்கைக்காக எழுப்பாற்றுகிறது அருமை நம்பி சொல்லலாம் எனவே நேர காலத்துடன் நாங்கள் எலும்பி எங்களுடைய சகல வேலைகளை வியாபாரம் முதல் படிப்பது முதல் எங்களுடைய கூலி வேலைக்கு செல்வது முதல் தொழில் துறவுகளுக்கு செல்வது முதல் எல்லா நேரங்களிலும் நேர காலத்துடன் தூங்கி நேர நாங்கள் எழும்ப வேண்டும் சொல்கிறேன் எழுந்தி தகஞ்சு தொழுது அல்லாவிடத்தில் நேரத்தை எங்களுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் ஆக்கவில்லையோ அவர்கள் கட்டாயமாக இன்றிலிருந்து ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒன்று இன்னும் ஒரு நேரத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் தன்னுடன் உரையாடுவதற்கு ஒரு நேரத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு நேரத்தை நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவதற்கு முற்பாடு நீங்கள் உங்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று அருமை நம்பி சொல்லுள்ள தனிமையிலிருந்து உட்கார்ந்து எங்களுடைய நட்புடன் பேச வேண்டும் சோழர்களே பகல் காலத்தில் நாங்கள் என்ன செய்தோம் என்பதை தனிமையிலிருந்து நாங்கள் விசாரிக்க வேண்டும் சோர்களே அப்துல் அஜீஸ் அவர்கள் என்ன செய்வா என்று விசாரணை செய்வார்கள் கதிரலை விசாரிக்கப்படுவதற்கு முப்பாடு மருமையிலே விசாரிக்கப்படுவதற்கு முற்பாடு நாங்கள் அப்படி விசாரணை செய்ய அந்த பழக்கத்தை எங்களுடைய நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் இது மிக முக்கியமானது மட்டுமொரு நேரம் இருக்கிறேன் இந்த பரந்த சமுத்திரங்களை மரங்களை பாலைவனங்களை இத்தனை அதிசயங்களை உலகத்தில் அல்லா ஏன் படைத்தார் என்று நாங்கள் சிந்திப்பதற்கு நாங்கள் நேரம் ஒழுக்க வேண்டும் சோழே நாங்கள் வானத்தை பார்த்திருக்கிறோமா இரவு நேரத்தில் தனிமையில் இருந்து வானத்தை சிறிது நேரம் நீங்கள் பாருங்கள் வரும் அச்சு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் நேரத்தில் உலகமே செத்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தனிமையில் எழும்பி எல்லா இடத்திலே நீங்கள் வானத்தை பாருங்கள் பின்னளவிலே அடிவானத்துக்கு வந்து முஸ்தீரின் அவர்கள் ஏற்றுக்கொள்வே கேட்கக்கூடிய யாரும் இருக்கிறார்களா அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று அல்லாஹு ஒரு அடியான் இன்னும் ஒரு நேரத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் ஹலாலான ரிஸ்கை தேடுவதற்காக ஒரு சா அவனுக்கு ஒரு நேரம் வேண்டும் இவ்வாறு நான்கு வகையிலே ஒரு மனிதன் அவனுடைய நேரங்களை பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் முக்கியமானதான் காலத்தை பொறுத்தவரையிலே அதற்கு சில தன்மைகள் இருக்கின்றன காலம் வேகமாக கழிந்து செல்லக்கூடிய தன்மைகள் அது விரும்பினாலும் விரும்பாலும் அப்படியே சென்றுவிடும் நீங்கள் இந்த ஊரை எடுத்துக்கொண்டால் பல தலைமுறை தலைமுறையினராக இந்த ஊருக்கு பல மக்கள் வந்து செல்கிறார்கள் குறிப்பிட்ட காலம் அந்த ஜெனரேஷன் கவுறுத்து செல்கிறது மற்றொரு ஜெனரேஷன் வருகிறது அந்த கூட்டம் வாழ்கிறது அவர்களும் செல்கிறார்கள் இப்படியே சென்று கொண்டிருப்பார்கள் அல்லாஹு தாலா காலத்தை வேகமாகவே செலுத்திக் கொண்டிருப்பான் இது காலத்துடைய தன்மை ஒரு கவிஞர் சொன்னார் ஒரு மனிதனுடைய உள்ள துடிப்புகள் அவனை பார்த்து சொல்கிறது வாழ்க்கை என்பதை சில நிமிடங்களும் தான் நீங்கள் வீட்டில் இரவில் சொல்லும் பொழுது உங்களுடைய சுவர் கடிகாரத்தை பாருங்கள் அதனுடைய செகண்ட் கம்பியை நீங்கள் நுணுக்கமாக அவதானித்து பாருங்கள் அது ஒவ்வொரு அசைவும் அசையக்கூடிய நேரத்தில் மீண்டும் உங்களுடைய கையை உங்களுடைய நஞ்சிலே வையுங்கள் அது கஷ்டமாக இருந்தால் ஒரு சிறு குழந்தையுடைய நஞ்சில் உங்களுடைய காதை வைத்து பாருங்கள் எவ்வளவு மெஷின் எங்குவதை போன்ற சத்தம் கேட்கிறது இந்த சத்தம் எதை சொல்கிறது என்று சொன்னால் வாழ்க்கை என்பது சில வினாடிகளும் செகன்களும் அதன் பின்னால் மனிதன் மன்னரைக்கு செந்தையாக்க வேண்டும் எனவேதான் காலம் இருக்கிறது சோதனை மீண்டும் திருப்பி எடுக்க முடியாது அதான் ஒரு இமாம் சொன்னார்கள் மனிதனே நீ கொஞ்சம் சென்று விட்டால் ஒரு நாள் கழிந்து விட்டால் ஒன்னில் சிலது சென்று விட்டது மனிதனை நீ என்பவன் ஒரு காலம் தான் ஒன்னில் ஒரு நாள் கழிந்து விட்டால் ஒன்னில் சிலது சென்று விட்டது என்று சொன்னார்கள் இது எவ்வளவு உண்மையான விடயமாக அது மாத்திரமல்ல காலத்தை பொ காலத்திட்டக்கூடாது சிலர் திட்டுவார்கள் நாசமா போன காலம் என்று சொல்வார்கள் காலத்தை பொறுத்தவரை திட்டக்கூடாதுக்கு திட்டாதீர்கள் நான் தான் காலம் என்ற அமைப்பிலே அல்லா சொல்வதாக நபி சொல்லாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு வடிவனுக்கு காலத்துடைய பெருமதி இரண்டு கட்டங்களில் தெரிய நேரத்தில் ஒரு மனிதனுடைய காலத்துடைய பெருமதி விளங்கும் வயோதிபட்சம் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொஞ்சம் காலத்தில் மூத்தாகி என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு வரும் அது பயன் தராது என்னை கொஞ்சம் பிற்படுத்த மாட்டாயா நான் தர்மம் செய்து நல்லவர்களின் ஒருவனாக ஆகிவிட்டு வருகிறேன் என்று சக்கராத்து நேரத்தில் ஒரு மனிதன் சொல்லுவார் அது வெளியே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு விளங்காது தர்மத்துடைய சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் அள்ளி செலவழிக்க வேண்டும் சொல்ல அல்லாவுடைய பாதையில் நாங்கள் வாரி வழங்க வேண்டும் தர்மத்தால் பணம் குறைவதில்லை அல்லா வட்டியை அழிக்கிறான் தர்மத்தையே வளர்க்கிறான் அல்லா தெளிவாக அதை அல் குழானிலே சொல்லியிருக்கிறான் எனவே அந்த நம்பிக்கை வர வேண்டும் மற்ற கட்டம் இருக்கிறது நாளை மருமையினை நாமன் அனைத்து காட்சிகளையும் கண்டுவிட்டோம் இந்த உலகத்துக்கு மீண்டும் எங்களை அனுப்புவோ நாங்கள் நல்லாமல் செய்துவிட்டு வருகிறோம் என்று சொல்லுவார்கள் நடக்க முடிய விடைய காலையில் சூரியன் உரிப்பதும் மாலையில் மறைவதும் மாதத்துடைய ஆரம்பத்திலே வளர்ப்பு வருவதும் பின்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மீண்டும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பித்து மாதம் முடிவில் அமாவாசை இரவுகளாக கருப்பாக மாறுவதும் காலையில் சூரியன் பிரகாசமாக உரிப்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனுடைய பிரகாசம் அதிகரித்து மதிய நேரத்திலே முழு உலகத்துக்கும் பிரகாசம் கூடி மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய வெளிச்சம் குறைய ஆரம்பித்து அஸ்தமிக்கும் பொழுது உலகம் இருட்டாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழக அதிகரித்து கொண்டே செல்கிறது பின்பு அந்த நடுத்தர வயதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயோதிபத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் பொழுது சிறுபிராயத்திலிருந்து அழகு இருக்காது உடம்புகள் அப்படியே கருக்க ஆரம்பிக்கும் முள்ளுகள்ல்லாம் தைரியமிழக்க ஆரம்பிக்கும் சதைகள் எல்லாம் அப்படியே சுரசுரப்பாகிவிடும் அவனுடைய நகங்கள் எல்லாம் கருத்துவிடும் பக்கல் எல்லாம் விழுந்துவிடும் முடிகள் எல்லாம் நரைத்துவிடும் எனவேதான் இந்த நிகழ்வுகள் சூரியன் உதிப்பதும் மறைவதும் வளர்ப்புறை தோண்டுவதும் மறைவதும் ஒரு மனிதன் பிறப்பதையும் நடுத்தர வயதுக்கு வருவதையும் அவன் மரணிப்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே எல்லாம் நம்ம சுபகானது காலத்துடைய பெருமதியை விளங்கி எங்களுடைய வாழ்நாளை திருத்தி அமைக்கக்கூடிய கலாகங்களை ஆக்கியல் எஞ்சியிருக்கக்கூடிய உனக்கு பெருமதியான அமைப்பிலே கழிக்கக்கூடியவாக ஆக்கியிருவாயாக எங்களுடைய பாவங்களை நினைத்து நாங்கள் மன்றாடி உன்னிடத்திலே சோபாட்சியை நல்லவர்களாக உன்னை சந்திக்கக்கூடிய கலாகங்களை ஆக்கியல் வாயாக மரணிக்கக்கூடிய நேரத்திலே சுர்க்கத்தை பார்த்தவர்களாக களிமாவை வர்களாக எங்களுடைய ரூகையில் லேசான முறையிலே கைப்பற்றிய ரஹ்மானே